வணக்கம் நச்சனையின் தொள்ளாயிரத்தி ஒன்றாவது செய்தி சேவை நவம்பர் ஒன்பது இரண்டாயிரத்தி பதினேழு ஐபசி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் வியாழக்கிழமை இன்று செய்தித்தாள்கள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் ஹேமா ஸ்ரீதர் தமிழகச் செய்திகள் நேற்று நவம்பர் எட்டு தினத்தை காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட கட்சிகள் கருப்பு தினமாக அனுசரித்து கண்டனத்தை பதிவு செய்ததில் திமுக எம்பி கனிமொழி பணமதிப்பு நீக்க நடவடிக்கைகள் மக்கள் வாழ்க்கையை புரட்டிப்போட்டுவிட்டது என தெரிவித்துள்ளார் இரட்டை இலை வழக்கின் இறுதி விசாரணை நடைபெறும் நிலையில் பெங்களூரு சிறையில் சசிகலாவை வி தினகரன் சந்தித்து பேசினார் சவுமியமூர்த்தி தொண்டைமான் பெயரை அரசு நிறுவனங்களிலிருந்து நீக்கிய இலங்கைக்கு தமாக தலைவர் ஜி வாசன் கண்டனம் தெரிவித்துள்ளாா் தனக்கு பல மொழிகள் தெரிந்தாலும் இனிமையான தமிழ் மொழியை கற்றுக் கொள்ள விரும்புகிறேன் அதற்காக தமிழ் ஆசிரியர் மூலம் தமிழ் கற்றுக்கொள்ள தொடங்கியுள்ளதாக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மூத்த அரசியல் தலைவரான திமுக தலைவர் கருணாநிதி உடல்நலம் குன்றியுள்ள நிலையில் அவரை மரியாதை நிமித்தமாக பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து பேசியதாக மத்திய ராணுவ அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் சென்னை பாரிமுனை ராஜாஜி சாலையில் நூறாண்டு பழமையான கட்டிடம் இடிந்து விழுந்தது இரவு நேரம் என்பதாலும் அருகில் பொதுமக்கள் யாரும் இல்லாததாலும் உயிர்ச்சேதம் தவிர்க்கப்பட்டது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குரூப் ஒன் தேர்வு முறைகேடு குறித்து மூன்று வாரத்தில் விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல் பிரிவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஸ்ரீவில்லிபுத்தூரில் நெசவாளர் சங்கத்தில் ஏற்பட்ட தீ தமிழகம் முழுவதும் அனுப்பப்பட இருந்த இலவச வேஷ்டி சேலைகள் எரிந்து கருகியதாக நெசவாளர்கள் தெரிவித்தனா் நாகையில் அமையவுள்ள மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கட்டடத்துக்கு தமிழக முதல்வர் பழனிசாமி அடிக்கல் நாட்டினார் இந்திய செய்திகள் பணமதிப்பு நீக்க நடவடிக்கை நாட்டின் மிகப்பெரிய சோகம் பிரதமர் நரேந்திர மோடியின் சிந்தனையற்ற செயல் என காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல்காந்தி கண்டனம் தெரிவித்துள்ளார் யுனெஸ்கோ படைப்பாக்க நகரங்கள் பட்டியலில் சென்னை சேர்க்கப்பட்டதற்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளாா் இண்டிகோ நிறுவன ஊழியர்களால் பயணி ஒருவர் மூர்க்கத்தனமாக நடத்தப்பட்ட விவகாரம் தொடர்பாக அந்நிறுவனம் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் அசோக் கஜபதி ராஜுக்கு விளக்க கடிதம் அனுப்பியுள்ளது தாமரை மலர் தேசிய மலர் இல்லை என்றும் இந்தியாவுக்கென தேசிய மலர் என்ற ஒன்று கிடையாது என்றும் தகவல் சட்டம் தெரிவித்துள்ளது பண நடவடிக்கையால் ஜனவரி முதல் ஏப்ரல் வரை சுமார் பதினைந்து லட்சம் பேர் வேலை இழந்துள்ளதாக இந்திய பொருளாதார கண்காணிப்பு மையம் தகவல் அளித்துள்ளது ராஜஸ்தான் மாநிலத்தில் ஒரே இடத்தில் ஐம்பதாயிரம் பேர் பங்கேற்று வந்தே மாதரம் பாடலை இசைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது ஹைதராபாத்தில் நேற்றிலிருந்து பிச்சை எடுக்க தடை விதிக்கப்பட்டு இருக்கிறது இந்த தடை ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு வரை இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது டெல்லியில் காற்று மாசு காரணமாக வரும் பனிரெண்டாம் தேதி வரை பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது வடகொரியாவுக்கு கடிவாளம் விடுவதில் கணிசமான முன்னேற்றத்தை நாம் கண்டுள்ளோம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார் எங்களுக்கு எதிராக உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று ஈரான் அதிபர் ஹசன் ரவுகானி சவுதியை எச்சரித்துள்ளார் சீனாவைச் சேர்ந்த ரோபோட் ஒன்று மருத்துவத் தேர்வில் கலந்து கொண்டு டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கிறது இன்னும் ஆறுநூறு ஆண்டுகளில் இந்த பூமியை தீப்பந்து போல எரிவதற்கான வாய்ப்புள்ளதாக பீஜிங்கில் நடந்த அறிவியல் மாநாட்டில் இயற்பியல் அறிஞர் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் கூறியுள்ளார் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் இந்தியர்கள் சிறந்து விளங்குவதாக ஆய்வு ஒன்றிற்கு தலைமையேற்ற டென்னிஸ் மெக்காலே என்பவர் கூறியுள்ளார் வணிகச் செய்திகள் கச்சா எண்ணெய் விலை உயர்வு ரீட்டெயில் முதலீட்டாளர்கள் லாபத்திற்காக பங்குகளை விற்றது மற்றும் பர்மா மோசமான நிலை போன்றவற்றால் பங்குச்சந்தை சந்தை ஒரே நாளில் முன்னூற்றி புள்ளிகள் சரிந்தது கடன் வழக்கு உள்ளிட்ட பிரச்சினைகள் காரணமாக ஆசல் நிறுவனம் தொலைத்தொடர்பு சேவையிலிருந்து வெளியேற வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது சுசுகி நிறுவனத்தின் புதிய மாடல் பைக்கான இன்ட்ரூடர் ஒன் பிப்டி தற்போது இந்தியாவில் உள்ளது. இதன் விலை 98.340 என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஏர்டெல் Home Broadband சேவையை பயன்படுத்தும் வாடிக்கையாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ள புதிய திட்டத்தில் அதிகபட்சம் ஆயிரம் ஜிபி டேட்டா பெற முடியும் இலங்கைக்கு எதிரான டி தொடரில் தோனிக்கு பதிலாக வேறு இளம் வீரர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று விமர்சனங்கள் வலுத்து வருகின்றன நியூசிலாந்து அணி டி டுவெண்டி தொடரில் இந்தியாவிடம் தோற்றதை அடுத்து சர்வதேச தரவரிசை பட்டியலில் முதல் இடத்திலிருந்து இரண்டாவது இடத்திற்கு தள்ளப்பட்டது இப்போது பாகிஸ்தான் நூற்றி புள்ளிகளுடன் முதலிடம் பிடித்துள்ளது இந்தியா நூற்றி புள்ளிகளுடன் ஐந்தாவது இடத்தில் உள்ளது ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற மேரி கோமுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் அரசு வேலைக்காக ஒன்பது வருடங்கள் காத்திருக்கும் இந்திய மகளிர் ஹாக்கி அணியின் கோல் சவிதா ஆசிய கோப்பையை வென்றுள்ளதால் விரைவில் பணி என நம்பிக்கை தெரிவித்துள்ளார் சீனியர் பேட்மிண்டன் தேசிய சாம்பியன்ஷிப் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இறுதிப் போட்டியில் சாய்னா நெஹ்வால் பி சிந்துவை வீழ்த்தி மூன்றாவது முறையாக சாம்பியன்ஷிப் பட்டம் என்றார் திரைச்செய்திகள் சக்தி சிதம்பரம் இயக்கத்தில் பிரபுதேவா நடிக்க சார்லி சாப்லின் டூ படத்தின் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன இதில் நாயகியாக நிக்கில் கல்ரானி நடிக்க உள்ளார் இசையமைப்பாளர் அனிருத் தெலுங்கில் பவன் கல்யாணம் இருபத்தி ஐந்தாவது படத்திற்காக இசையமைத்திருக்கிறார் வெறும் எட்டு மணி நேரத்தில் பத்து லட்சம் பார்வையாளர்களை இந்த படத்தின் பாடல் பெற்றுள்ளது நடிகர் சங்கத்தின் புதிய கட்டடம் கட்டப்பட்டு வருவதால் அதற்கான நிதிக்காக இரண்டாயிரத்தி பதினெட்டில் மலேசியா உள்ளிட்ட வெளிநாடுகளில் தமிழ் திரையுலகினர் பங்கேற்கும் நட்சத்திர கிரிக்கெட் போட்டி நடைபெறவுள்ளது இதில் ரஜினி கமல் ஆகியோரும் பங்கேற்க சம்மதம் தெரிவித்துள்ளனர் இத்துடன் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்